ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பஹம் அமாசோமவாரவிரதத்துடைய பெருமைகளை பீஷ்மாச்சாரியாள் சொல்லிமுடிச்சு அந்த விரதத்தை செய்யவேண்டியதான முறையை கேட்கிறர் யுதிஷ்டிரர் கர்த்தவியம் கேனீஷ்மேதம் நாரீபி புருஷேனவா இந்த விரதத்தை யார் செய்யணும் ஆண்கள் செய்யணுமா பெண்கள் செய்யணுமா எப்படி செய்யணுங்கிறதையும் நீங்கள் விரிவாக எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்க பீஷ்மாச்சாரியாள் அந்த விரதத்தை செய்ய வேண்டியதான முறையை சொல்கிற அமாவாசியா யதா பார்த்தா சோமவாராவிதா பவேத் ததா புண்ணியதம காலம் தேவானாமப்படி துர்லபா இந்த அமாவாசையோடு கூட சோமவாரம் எந்த தினத்தில் சேர்றதோ அந்த தினத்திற்கு அமாசோமார தினம்னு பெயர் தேவதைகளுக்கு கூட ரொம்ப துர்லபமான தினம் அந்த தினம் கால வேலையில் இருக்கணும் திங்கட்கிழமையும் அமாவாசையும் கால வேலையில் சேர்ந்து இருக்கணும் அப்படி இருக்கக்கூடியதான தினத்தில் ஸ்நான சந்தேகளை முடிச்சுட்டும் எங்கே அஸ்வத்தம் விரட்சம் இருக்கோ அங்கே போகணும் எல்லா அரசமரத்தையும் சுற்றுறதுன்னு இல்லாமல் விவாகம் செய்யப்பட்டிருக்கணும் அஸ்வத்த விரக்ஷத்திற்கு உபநயனம் விவாகங்கள் உண்டு புத்திரன் வேணும்னு ஆசைப்படுறவர்கள் அஸ்வத்த விவாகம் செய்து வைக்கிறது அரசமரத்திற்கு உபநயனம் பண்ணி வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு பண்ணினால் சந்ததிகள் ஏற்படும் அப்படி விவாகம் பண்ணப்பட்ட அஸ்வத்த விரக்ஷத்திற்கு பூஜை பண்ணி பிரதட்சிணம் பண்ணணும் அப்படி ஷோடசோ உபச்சார பூஜைகளை பண்ணணும் எப்படி பூஜை பண்ணணும்னா தேவதைகள் விக்கிரகமாக இல்லாமல் விரக்ஷங்கள் அதுபோல் இருந்தால் ரிக்தசிய சர்வதேவாத்மா விஷ்ணுரேவ விசிஷத்தே அப்படின்னு விர்சங்கள்லே மகாவிஷ்ணு மத்தியத்தில் வாசம் பண்ணுறார் அப்படின்னு புராணங்கள்லே சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே மூலத்தோ பிரம்மரூபாய மத்தியத்தோ விஷ்ணு அக்ரத சிவரூபாய விரக்ஷராஜாஜே நம இதுதான் மந்திரம் இந்த மந் இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஷோடச உபச்சார பூஜைகளை பண்ணி நூற்றி எட்டு பிரதட்சிணம் பண்ணணும் அஸ்வத்த விரக்ஷத்தை வெங்கலமோ அல்லது செப்பு பாத்திரமோ வச்சு அதில் பக்ஷணங்களை வச்சு பிரதக்ஷம் பண்ணணும் காம்சியபாத்திரைஸ்தாம்பிரபாத்திரேர் பக்ஷ்யபூர்ணை ப்ரதக் ப்ரதக் கிரகீத்வா ப்ரமணம் காரியம் யாவத் பிரக்கிரமணம் பவேது ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும் பிரதணத்தை ஆரம்பித்து இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு சுத்தணும் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்து முடித்தால் ஒரு பிரதக்ஷம்னு பெயர் தாவத் பிரதட்சிணம் காரியம் யாவது சதம் அப்படி நூற்றி முறை பிரதக்ஷம் பண்ணணும் சமர்பித்தஞ்சிரவியம் அர்ப்பயேத்து குரவேசுபம் அப்படி ஒவ்வொரு பிரதட்சிணத்திற்கும் ஒவ்வொரு பக்ஷ்யங்களை போட்டுண்டே வருணம் மகாவிஷ்ணுனுடைய சந்துஷ்டிக்காக அப்படின்னு பீஷ்மாச்சாரியால் சொன்ன உடனே யாஸ்வல்பிபாநாரீ காஞ்சனாத்தியைர்வினாக்கிருதா சா கதம் லபத்தை பூர்ணம் விரதராஜபலம் வதா யுதிஷ்டிரர் கேட்கிறார் பக்யங்கள் அதுபோல் பண்ணுற பண்ண முடியல பண்ணுற வசதி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க பீஷ்மாச்சாரியால் பழை புஷ்பை ததா பக்ஷ்யை வஸ்திராத்தியைரபி பாண்டவ குறியாத் பிரதட்சிணாவர்த்தம் சாப்பி பூர்ணஃபலம் லபேத்து பக்ஷ்யம்தான் போடணும்னு இல்லைப்பா பழங்கள் போடலாம் அல்லது புஷ்பத்தையாவது போட்டுண்டே வர்றது ஒவ்வொரு பிரதட்சிணத்தும் பொழுதும் அப்படி நூற்றி எட்டு பிரதட்சிணம் பண்ணி முடித்த பிறகு அந்த விரத பலனை பூர்ணமாக அடையிறதுக்காக முதல்ல வாயனம் கொடுக்கணும் வாகனம்னா எந்த வஸ்துவை வச்சுட்டு நாம் பிரதட்சிணம் செய்தோமோ அந்த வஸ்துவை கொஞ்சம் எடுத்து வச்சு வெத்தலை பார்க்க வச்சு கொஞ்சம் தட்சிணை வச்சு பக்கத்தில் யாராவது ரஜக ஜாதி ஸ்திரீ பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கணும் அவர்கள் இல்லைன்னா சுபாசினிகளுக்காவது அதை கொடுக்கணும் சுபாசினியஸ்ட சம்பூஜ்யாக சோமா சந்துஷ்டிகேதவே ஏன்னா இப்படி ஒரு விரதம் இருக்குன்னு நமக்கு காட்டினவள் சோமாங்கிற வண்ணான் ஜாதி அவளுடைய சந்துஷ்டிக்காக அவள் ஜாத்தியிலே பிறந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கணும் அல்லது யாராவது சுபாசினிகளுக்கு இதை கொடுக்கணும் அப்படி கொடுத்தால் இந்த விரதமானது பூர்ணமான பலனை கொடுக்கக்கூடியது விரதமிதமிலம் நரேந்திர விஷ்ணோ விபுதகுணஸ் கீர்த்தித்தம் அயாத்திய பதிசுதனமிச்சதி புரந்திரி சபதி கரோது ஃபலானி சந்து நித்தியம் அப்படி தம்பதிகளாக இருந்தால் சேர்ந்து இந்த அஸ்வத்தப்பிரதக்ஷத்தை செய்யணும் அப்படி இல்லைன்னா கணவர் இல்லாதவர்களும் கூட மடி செய்து கொண்டு இந்த பிரதட்சிணத்தை செய்யணும் அப்படி விஷ்ணுவனுடைய பெருமையை சொல்லக்கூடியது இந்த சரித்திரம் இந்த சரித்திரத்தை கேட்டாலே மனதிற்கு ரொம்ப நிம்மதியை கொடுக்கக்கூடியது பதி சுத தனமிச்சதி புரந்திரி நல்ல கணவர் வேணும் அப்படின்னு விருப்பப்படுற கன்னிகைகள் நல்ல சந்ததிகள் வேணும்னு ஆசைப்படுற தம்பதிகள் ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசைப்படுறவர்கள் அத்தனை பேர்களுக்கும் பலனை கொடுக்கக்கூடியது இந்த சரித்திரமே அப்படின்னா அப்போது இந்த விரதத்தை செய்தால் எந்த அளவுக்கு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஊஹிச்சு பார்க்கணும் நீ இது கேட்டது மாத்திரத்தோடு விடாமல் ஏஷதே கதித்தோ பூப பூப வரதராஜ விதிர்மயா திரௌபதீஞ்ச சுபத்ராஞ்ச காரயஸ்வ தத்தோத்தராம் யுதிஷ்டிரா இந்த விரதத்தை கேட்டதோடு விடாமல் இந்த விரத ராஜம்னு சொல்லக்கூடியதான இந்த அமாசோமவார விரதத்தை திரௌபதியை செய்ய சொல்லு சுபத்ரையையும் செய்ய சொல்லு ததோத்தராம் உத்தராவையும் செய்ய சொல்லு உத்தரா கர்ப்பசம்ஸ்தஸ்து ஜீவிதஞ்ச லபேச்சிராது அப்படி செய்தால் உனக்கு நல்ல பேரன் பேத்திகள் பிறக்கும் உனக்கு மனநிம்மதி கிடைக்கும் குடும்பம் வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் அந்த அளவுக்கு பலனை கொடுக்கக்கூடியது இந்த அமாசோமவார விரதம் அப்படிங்கிற உத்தமமான விரதம் அப்படின்னு பீஷ்மாச்சாரியால் பஞ்சபாண்டவர்களுக்கு சொல்லக்கூடியதான ஒரு பூஜா விரதம் இந்த அமாசோமார விரதம் இந்த அமாசோமவார விரதத்தினுடைய பெருமையை பவிஷ்யோத்தர புராணமும் பீஷ்மய யுதிஷ்டிர சம்வாதமாக காட்டியிருக்கா அப்படி உத்தமமான விரதம் இந்த அமாசோமவார விரதம் இதை முடிந்தவர்கள் செய்கிறது அப்படி விரதமாக செய்ய முடியலன்னா கூட அன்றைய தினத்தில் இந்த விரதத்தை நினைச்சிண்டு நம்மால் முடிஞ்ச வஸ்துக்களை அன்றைய தினம் தானம் செய்யறதுன்னு வச்சுக்கணும் அப்படி செய்கிறதுனால பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மும்மூர்த்திகளுடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது மேற்கொண்டு அடுத்த ஒரு விரதத்தினுடைய சரித்திரத்தோடு அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்